முன்பிசல்ல இதற்கிடையே அந்த நான்கு இரக்காத்துக்களை இரண்டு ரகாத்துகள் தொழுத பின்பு இறைவனுக்கு நெருக்கமான வானவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றும் இறை விசுவாசிகளான முஸ்லிம்கள் மீதும் இரண்டு ரகாத்தில் சலாம் கூறுவது மூலம் தெரிப்பார்கள் அதாவது அந்த நான்கு ரகாத்துகளை இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக தோல்வார்கள் திருமிதி நான்கு இரண்டு ஒன்பது இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்